வாயில் ஆர் என்று சொல்லும்படியான ஒரு நாயனார் மயிலாப்பூரிலே வாழ்ந்தவர் சென்னையிலே இருக்குதே அந்த மயிலாப்பூர் சொல்விளங்கு சீர் தொண்டை நன்னாட்சி விளங்கும்படியான தொண்டை நாடு தொண்டை நாட்டுக்கு சீர் என்று சொன்னார் சோழ என்ன பெருமைன்னா சோறு சோருடைத்து சோழ நாடு பாண்டி நாட்டுக்கு போனா முத்து கிடைக்கும் பாண்டி நாடு முத்துடைக்கும் சேர நாட்டுக்கு போனா யானை பரிசுலா கொடுப்பான் ராஜா வாங்கிட்டு வரலாம் சேர நாடு வேட போனா சான்றோருடைத்து நல்ல பெரிய அறிவாளிகள் பேச்சாளிகள் சொல் நிறைந்தவர்கள் இருப்பார்கள் ஆனா சொல் விலங்கு சீர் சொல்லிலே ஆற்றல் வாய்ந்த சான்றோர்கள் நிறைந்திருக்க கூடியதான தொண்டை என்று சேர்க்கிடாரின்னு சொல்றாரு தொண்டை நாடு சான்று உடைத்து அகலினாலே அந்த தொண்டை நாட்டிலே சொல் விளங்கிற்று சொன்ன சொல் காப்பாற்றப்பட்டது அது ஒரு பெரிய கதை திருவாலங்காட்டில் போனோம்னா அங்கு வேளாளர்கள் தான் சொன்ன சொல்லை அப்படிப்பட்ட நாடு தொண்டை மல்ல நீடிய வாய்மை வளம்பதி அங்கே நல்ல வளப்பம் உறைந்தது அந்த வளம் தப்பாது என்றும் நிகழக்கூட பல்வேறு குடிநீடு பரம்பரை பல குடிமக்கள் பரம்பரை பரம்பரையா வாழ்கிறார்கள் செல்வம் திருமயிலாபுரி என்றைக்குமே செல்வம் நிறைந்த பெரிய மணக்காரர்களாக இருக்கிறது திருமயிலாபூர் நீடு வேலை தன்பால் கடற்கரை ஓரம் நிதி வைத்திட தேடும பெரும் சேம வைப்பாமென கடற்கரை ஓரத்திலே செல்வத்தை தேடி வைப்பதற்கு ஒரு பெரிய பொக்கிசம் ஒரு பெரிய பேங்க் என்று சொல்லும்படியாக ஆடு பூங்கொடி மாளிகை அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாளிகையும் ஒவ்வொரு பெரிய பெரிய பேங்க் மாதிரி இருக்கும் அவ்வளவு செல்வம் அங்கே குமிச்சு கிடக்கு மாளிகை அப்படியும் மாடுகளும் மரக்களம் செப்பினால் கடற்கரை ஓரத்திலே கப்பல்கள் பல சரக்குகளை கொண்டு வந்து கொட்டு இறக்குது தனோ அந்த இறக்குன சரக்கு எல்லாம் போய் காவிரி அந்த மயிலாப்பூர்ல இருக்கிற ஒவ்வொரு மாளிகையிலும் வீடு முழுக்க அந்த பொருளை அடிக்க வச்சாச்சு அப்படி கப்பல்ல கொண்டு வந்த சரக்கின் பணத்தை ஒரு பேங்க்ல கூட்டி வைக்கிறதுக்கு எங்கையா பேங்க் தேர்ல இருக்கிற வீடுகள் தான் பெரிய சேம வைப்பு அந்த சேம வைப்பாக திகழ்ந்தன என்று இந்த பாட்டிலே சொல்றேன் களம் சொறிந்த கரி கரும் கப்பல்ல யானை யானை கூட கொண்டு வந்தார்களாம் கலம் சொந்த கப்பல் கொண்டு கரி கரும் யானில கருப்பன்று கு அப்பதான் கப்பல்லூர்லந்து வந்து இறங்கிருக்குது முத்து அலம்பு முன்னீர் படம் படிந்து அணை மேகம் கடல்ல தண்ணியை குடிச்சு விட்டு அந்த பக்கமா கண்ணங்கரேன்னு ஒரு மேகம் ஒண்ணு வந்தது ஒரு பக்கம் கப்பல்ல இறக்கின யானைக்குட்டி நிற்குது இன்னொரு பக்கம் கடல்ல தண்ணீரை குடிச்சு கருப்பா ஒரு மேகம் வருது மூணாவது ஒண்ணும் நலங்கொள் மேதி அந்த மேகத்தாக ஒரு எரும மாடும் மூணும் கருப்பு அந்த நலங்கொள் மேதி நன்னாகும் தெரியும் நிக்குது எது மேகம் எது எரும எது யானு கண்டுபிடிக்க முடியா நிறத்தினாலே ஒண்ணும் மூணும் ஒரே நிறமா இருக்கிறதுனால எட்டந்து பாக்குற போது அதுல எது எதுங்கிறத தெரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது என்கிற மேதி நன்னாகும் தெரி சிலம்பு கண்டிரை காணல் சேனலாம் அப்படி மூன்று விதமான பொருள் செறிந்திருந்தது அந்த கடற்கரை மைதாப்பூர் இருந்தது தவள மாளிகை சாலை அந்த ஊருக்குள்ள போனா வீட்டுல ஒவ்வொரு வீட்டிலும் வெள்ளை அடிச்சிருக்காரு எல்லா வீடும் வெள்ளை மாளிகை வெள்ளை மாளிகைங்கிறது தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய சிறப்பு வாய்ந்த பாதுகாப்பான கட்டணம் சொல்ல தேவையில்லை அந்த காலத்தில் சொல்றார் தபள மாளிகை மயிலாப்பூர்ல இருந்தது ஏன்னா வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது தான் சிறப்பு வேலை வெண்மை நிறம் சிறந்தது சேக்கிழாருக்கு விருப்பம் மற்றவங்க எதுவனால பூசிட்டு போட்டு நமக்கு அது வந்து இல்ல சேக்கிலார் சொல்றார் தவள மாளிகை சாலை வெண்மை பூசப்பட்ட பெரிய பெரிய மாளிகைகள் அந்த இடங்களிலே மருங்கு இறைத்து வந்த பதாகி கொடி கட்டி இருக்கிறது கொடி பறக்கிறது நுழைந்து அணையி தூகுமதி அந்த உயரமா அந்த வீட்டுல கொடி கட்டுக்கும் போது ஆகாசத்துல வந்த சந்தன நேரா ஓட முடியல கொடி மறிக்குது நுழைஞ்சு கொண்டு சந்தனம் வர நேரா போக வேண்டிய சந்தன நேர போக முடியாம கொடி இடிக்கிறதுனால கொடிக்கு எங்க இடுக்கு கொடுக்குதோ அந்த இடத்துல பூந்து பூந்து வர்றாங்கிற துவள் பதாகை நுழைந்து அணையி பவளவாய் மடவார் முகம் பார்த்து அந்த மாடி வீட்டில மேல் மாடியிலே பெண்கள் விளையாட போனார்கள் எங்கே ஒழி அந்த கொடியில் ஒளிஞ்சுகளாம்னு ஒளிஞ்சுகிறான் கொடியில அந்த பெண்களின் முகத்தை பார்த்து வெட்கப்பட்டு கொடியில ஒளிஞ்சு கொள்வது மாதிரி இருக்கு அவன் கொடிக்குள் பூந்து வருவது பெண்களின் முகத்துக்கு வெட்கப்பட்டு ஒழிவது மாதிரி இருக்குன்னு ஒரு கற்பனை செய்கிறார் உலகம் சேர்ந்து ஒதுங்குமா எந்த வீதியில போனாலும் திருவிழா நடக்கும் மயிலாப்பூர்ல பன்னெண்டு மாசம் திருவிழா ஞானசுந்தர் சொல்றார் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு விழா இந்த விழாவெல்லாம் பார்க்காம எப்படி பூம்பாவே நீ இறந்து போனார் அதனால எல்லா மாசங்களிலையும் பன்னெண்டு மாசம் உற்சவம் அந்த ஊருக்கு வீதி எங்கும் விழாகணி காளையர் தூதியங்கும் கரும்பணி நல்ல காளையரிடத்திலே தூது தூது போய் வரும்படியாக பெண்களை அனுப்புவார்களாம் தோகையர் ஓதியங்கும் ஆகவே பெண்களின் கூந்தலுடைய மாற்றணி நீங்காது நிறைந்திருக்கிற அணிவீதி அணிநீதி பூதியங்கும் புனை மணி மாடங்கள் எல்லா விதமான வீடுகளிலும் அங்கே பூதி பூதி நிறைந்திருக்கும் பூதிங்கிறது சில இட வச்சார் பூதினா செல்வம் ஒரு பொருள் விபூதி வீட்டில் உள்ள பணக்காரர்கள் அதோடு பூசுகிற சைவர்கள் மாடங்களிலும் விபூதி நிறைந்திருக்கும் செல்வம் நிறைந்திருக்கும் மண்ணு சீர்மயிலை திருமாணகர் தொன்மை நீடிய சூத்திர தொல்குலத்து அந்த ஊரிலே சூத்திரகுலம் அதாவது வேளாளர் குலத்திலே பிறந்தார் ஒருவர் நன்மை சார்ந்த நலம் பெறத் தோன்றினார் ஒரு உயர்ந்த அந்த குளத்துக்கே ஒரு பெருமை தரும்படியாக அவர் பிறந்தார் தன்மை வாயிலார் என்னும் தபோதனரு அவருக்கு பெயர் வாயிலார் அவர் ஒரு துறவி தபோதனர் என்றால் தவன் செய்கிறவர் வேளாளராக இருந்தாலும் அவர் துறவியாகி தவன் செய்கிறவராக வந்தார் அந்த தவன் செய்கிறார வந்ததினாலே அவர் கோயிலுக்கோ அல்லது இந்த சரியை கிரியை செய்யல மனத்தாலை செய்கின்ற யோக மார்க்கு வந்து மனக்கோயில் வைத்து உள்ளே அகபூஜை செய்கிறவராக மாறிவிட்டார் வாயிலாடியுடி அவருக்கு ஏங்க தெரியாது குடும்பம் வாயிலார் என்ற ஒரு கோத்தரம் வாயிலார் என்ற கோத்தரத்தில் அவர் பிறந்தார் அதனால அவர் எல்லாரும் வாயிலார்னு சொன்னார்கள் அப்படி சொல்லிட்டார் சேர்க்கலர் வாயிலீடிய மாக்குடி வாயிலார் என்று சொல்லப்படுகிற ஒரு கோத்திரம் அதிலே வந்தவர் தூய மாமரின் முதல் தோன்றியே அந்த மரபிலே இவர் தோன்றினார் நாயனார் திரு தொண்டின் அந்த தொண்டிலே சிவருமானுக்கு செய்யும் தொண்டிலே சிறப்புற்றார் மேய காதல் விருப்பின் விளங்குவார் அன்போடு அகமகிழ்ச்சியாக உட்பூசை செய்ய விரும்புவார் அவர் மனக்கோயில் கட்டினார் மனத்துக்குள்ள கோயில் கட்டி அந்த கோயில்ல சிவருமானை பூசை பண்ணார் எப்படி மறவாமயான் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி உற ஆதிதனை உணரும் விளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் ஆட்டி அரவானக்கு அன்பு என்னும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வாறு அர்ச்சனா பூசை பூசை செய்கிறார் அவருக்கு ஒரு கோயில் கட்டினாராம் மரத்தல் இல்லாமை நினைப்பு என்ற கோயில் மரவாமை வார்த்தை நினைப்பு மரத்தலுக்கு எதிர்மறை நினைப்பு மரவாமிக்கு நேர் பொருள் நினைப்பு அதனால மரபாமை மரபாமையான் அமைத்த மன கோயில் தன் மன நினைப்பினாலே கட்டின கோயில் மனத்தில் ஒவ்வொன்னா இது அச்சிவாரம் இது சவரி இதுக்கு மேலே போட்ட மண்டபம் அப்புறம் கோயில் கோபுரம் அப்படின்னு ஒன்னொன்னா மனசுல நினைச்சு நினைச்சு நினைச்சு கட்டியிருக்காரு நினைப்பா நினைந்து கட்டிய கோயில் அந்த மனக்கோயில் உள்ளிருத்தி அந்த மனமாக கோயிலுக்குள்ள சுவாமியை பிரதர்ஷ பண்ணார் இருத்துதல்னா ஸ்தாபிதம் பண்ணுதல் கோயில்ல சுவாமியை நிலைநாட்டுதல் கற்பக்கரத்துள்ள சிவலிங்கம் வைக்கிறது மாதிரி ஒரு மனத்துக்குள்ளே இறைவனை அங்கே ஸ்தாபிதம் பண்ணிவிட்டார் உரவாதி தனியும் ஒளி விளக்கு சுடரேற்றி கோயில் சிவலிங்கம் வச்சாச்சு பக்கத்தில் உள்ள விளக்கேத்தனும் அப்போ என்ன விளக்கேத்தினார் உணரும் விளக்கு தியானம் என்று சொல்லுகிற விளக்கு எதை தியானம் பண்றார் உணரும் இறைவனுக்கும் தனக்கும் இருக்கும்படியான உறவு என்று சொல்கிற ஒற்றுமை இருக்கிறதே அந்த ஒற்றுமை ஆகிய தானத்தினாலே தியானத்தையே ஒரு விளக்காக வச்சு சுடர் விளக்கு ஏற்றினார் இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணார் அதான் பேரின்பம் இரவாத ஆனந்தம் ஆனந்தம் இருக்கு பாருங்கோ ஆனந்தம் என்ற சொல்லுக்கு பொருள் பிரிச்சு பாக்கன்னா அந்தம் இல்லாதது அந்தம் ஆனந்தம் அந்த முடிவு முடிவு இல்லாதது எதுவோ அது ஆனந்தம்லாதது முடிவில்லாத ஒரு சுகத்தை தரக்கூடியது எதுவோ அதுதான் ஆனந்தம் சொல்லணும் இரவனிடத்தில் பெறக்கூடிய பேரின்பம் இருக்கு அந்த பேரின்பம் முடிவில்லாத இன்பம் அந்த இன்பத்தை தான் ஆனந்தம் என்று சொல்லணும் ஆனால்தான் அதுக்கு இரவாதன் ஒரு அடைமுடி கொடுக்கிறார் இரவாதன் விட்டு பிரியாக நிலைத்து இருக்கிற தொடர்ந்து இருக்க கூடிய ஒன்று காரைக்காலமியார் ஒரு அன்பு வேணும் கேட்டார் அன்பு வேணும்னா நாளைக்கு மறந்து போவோம் நாலாமிக்கு அன்பு வரும் விட்டு விட்டு அன்பு வரலாம் சில பேருக்கு சில பேர் சாமியை நினைச்சு கோயில் போவாங்க நாளைக்கு மறந்து அப்படி நினைச்சுட்டு கோயில் போவாங்க அன்புதான் தொடர்ந்து போகிற அன்பு அல்ல ஒரு நிமிஷம் கூட இடைவெறி இல்லாது நினைக்கிற ஒரு அன்பு இருக்கே அந்த அன்பு காரைக்கால மேற்கோள இரவாத இன்ப அன்பு அது மாதிரி இந்த ஆனந்தம் என்ற பெயர் இன்பம் இடையராத இரவாத ஆனந்தம் என்று சொன்னார் இரமது எப்பவும் தொடர்ந்து இருக்கக்கூடிய துய்த்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆற்றி அந்த பேரின்பமாகிய அபிஷேகத்தை இறைவனுக்கு செய்து அரவானக்கு தர்ம சுரூபமாயிருக்கிற இறைவனுக்கு இறைவன் தர்மமே வரிவானவன் ஆனால்தான் அறவாடி அந்தனன் அப்படின்னு இறைவனை சொல்றோம் அன்பு என்னும் அமுது அந்த சுவாமிக்கு அபிஷேகம் ஆச்சு பூஜை ஆச்சு என்ன நிமித்தியம் வைச்சார் அன்பையே நிமித்தியம்மனா சித்தார் சிவபெருமானுக்கு அன்பு என்னும் அமுது அமைத்து தன்னுடைய அன்பை அமுதமாக வைத்தார் அர்ச்சனை செய்வார் இப்படி வழிபாடு செய்து கொண்டிருந்தார் செய்த அவருக்கு அகமலர்ந்த அர்ச்சனையில் அண்ணலார் அமையினாலும் நிகழவரும் அன்பினால் நிறை வழிபாடு ஒழியாமே இந்த உள்பூசையை தடந்தோறும் இடைவிடாமல் என்ற அடியார் செய்தார் திகழநாள் செய்து ரொம்ப நாள் இந்த விஜயை தொடர்ந்து செய்து இவருக்கு ஒன்னும் இறைவன் சோதனையே பண்ணலீங்க எத்தனை அடியா இருக்கே எத்தனை விதமான சோதனை பண்ணி பார்த்தாரு மனக்கோயில் கட்டினவர்கிட்ட போய் ஒன்னும் சோதனையே பண்ணல ஏன்னா அவங்க தான் ரொம்ப அதிக ஈடுபாடு இறைவற்றை வந்துருவாங்க அவங்க கிட்ட போய் சோதனை பண்றதே கிடையாது அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி மேலுக்கு போனவர்கள் அவர்களை போய் சோதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால அந்த பகுதி இருவர்ட்ட வரமாட்டார் இன்னொரு நாயனார் மனக்கோயில் கட்டினாரு பூசலார் அவர்கிட்ட வளர்க்கல கோயில் கட்டினுக்கு போறேன் அரசுக்கு போறேன் கட்டுவார்கள் அவ்வளவு சோதிக்க வருவதில்லை ஆகவே இவருடைய வரலாற்றில் சோதனையே நான் பார்க்கல பாருங்க நிறை வழிபாடு ஒடியாமே திகழ நடுநாச்செய்து சோபெருமான் அடி நிழல் கீழ் புகழ் அமைந்து திருவடியிலே போய் சேர்ந்தார் தொழு இருந்தார் புண்ணியமை தொண்டனார் அந்த இறைவனுடைய திருவடி நீழல்ல போய் சேர்ந்து விட்டார் நீராறும் சடையாரை நீடு மனாலயத்துள் மனம் என்ற கோயில் ஆராத அன்பினால் அர்ச்சனை செய்து அன்பாலே அர்ச்சனை செய்து வந்த அடியவர் பால் பெருந்தகையார் தமிட்டி வணங்கி அடைவார் அடுத்த அடைவாரை என்று இந்த நாயனார் வரலாறு நிறைகிறேன் இந்த முறையிலே நான் பெரிய புராணத்தை பலவிதமான முறையிலே ஆராய்ந்து படித்து வருகின்ற போது பொது செய்தியாக கொஞ்சம் ஒரு பதினிமிஷம் சேர்க்குமே அலங்கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பிரிய புராணத்திலே சமூக சில தர்மங்களை எல்லாம் சேர்க்கலார் சொல்லிக்கொண்டு வர அதாவது சமய சம்பிரதாயம் சம்பிரதாயம் என்றால் மரபு வகை தொன்று தொற்று நடைபெற்றுக் கொண்டு வருகிற காரியம் இருக்கிறதே அதுக்கு பெயர் தான் சம்பிரதாயம் ஒரே ஒரு சம்பிரதாயத்தை சேர்க்கிழா சொல்லும் போது இது ரொம்ப நாளைக்கு முன்னிருந்த சம்பிரதாயம் அதன்படி செய்தார்கள் சொல்ற திருநாவுக்கரசர் அப்பூஜெடிகள் வீட்டுக்கு போயிருக்கார் அப்போ செடிகள் அவருக்கு சாப்பாடு போடுறதுக்காக இலையை அறிஞ்சு கொண்டு தன் மகனை வர சொன்னார் இலை அறிஞ்சி வந்தாச்சு அப்ப அவன் இறந்து போறான் அவனுக்கு உயிர் வந்தது திருப்பவும் சாப்பாடு நடக்குது அப்போ அந்த இலையை போட்டார்கள் என்பதற்கே ஒரு பாட்டு எலை போடுறது எப்படி ஒரு அடியார் வந்துட்டா அவங்களுக்கு சாப்பாடு போடுறது பெருசில்லை இலங்கை போடுறதுன்னு சரியா தெரியுதா அப்படிங்கிறது ஒரு பாட்டு முழுக்க சொல்றாரு புகழ்ந்த கோமயத்தின் நீரால் பூமியை கோ பசு கோமயம் பசுஞ்சாணம் அது புகழ்ந்த கோ எது பாராட்டப்பட்ட பசுவோ அந்த பசுவினுடைய சாணத்தை கொண்டு வரணும் நோயுள்ள பசுவின் சாணம் கூடாது கன்று போடாத பசுவின் சாணம் கொண்டு வரக்கூடாது கன்று இரண்டு போன பசுவின் சாணம் கொண்டு வரக்கூடாது கன்று இருக்கணும் பால் கறக்கணும் அப்படி இருக்கிற நோயில்லாத பசுவின் சாணம் சாதாரண சாணத்தாலை மெழுகின்னு ஒரு வார்த்தையால சொல்ல முடியாம அந்த சாணம் கூட எப்படி இருந்த சாணத்தாலை மெழுகணுங்கிறதுக்கு இவ்வளவு வரையறை சேர்க்கிடார் சொல்ற புகழ்ந்த கோம நீரால் பூமியை நிலத்தை பொது கையை எடுக்காம வச்ச கைய வச்சபடியே கடைசி வரல இழுத்துக்கணும் கைய வெளியில எடுக்கும் கையை எடுத்துட்டு திரும்ப வைக்கக்கூடாது அப்படி எல்லாம் சட்டம் இருக்குங்க அப்படி அழகா ஒரு சின்ன இடுக்கு விட்டுவிடாதபடி வெண்மையான அரிசி மாவினாலே சுதை என்ற கோலம் போடணும் அந்த இடத்துல கோலம் போட்டும் அடியார் சாப்பாடு போடுறதுக்காக இடத்த மிழகி மேல கோலம் போடணும் கோமயத்தி நீரால் பொலிய நீவி திகழ்ந்தவான் சுதையும் தூக்கி சிறப்புடை தீபம் ஏற்றி நல்ல விளக்கேற்றி வைக்கணும் பகல் நேரம் அடியாறு சாப்பிடற போது விளக்கே அறிந்தாகணும் விளக்க அறிஞ்சிதுங்க அடியார்கள் சாப்பாடு இங்கதான் நடந்தது இன்னும் வந்து சிவ பூஜை பண்ணியனவர்கள் அடியார்கள் சாப்பாடு அவங்க விளக்கேற்றி வச்சு சாப்பாடு போட்டிருக்காரு அப்படி திகழ் துடை ஏற்றி அப்புறம் ஒரு வாழ குருத்தை அறிஞ்சு திகழ்ந்த வான் கதை குருத்தை அங்கிருந்து அறிந்து கொண்டு வந்த குருத்தை விரித்து அப்ப குத்து அறிகிற போது விரிஞ்ச இலையா அறுக்கல குருத்து சுருட்டி கொண்டிருந்த இலையத்தான் அரிசிட்டு வரணும் ஏன்னா விரிஞ்சிருந்த இலைய அருகி வந்தா அதுல பறவை எச்சம் விட்டு அங்க அசூசியா போயிருக்கும் சுருண்ட இலையா இருந்தா அங்க பறவை எச்சம் பண்றதுக்கு வழி இல்ல அதனால அதை கொண்டு வாருங்கள் அந்த விரித்து அதை கூட தண்ணீரை தெளிச்சு கழிவு பண்ணும் கதலிக் குருத்தை விரித்து நீரினால் கழுவி அப்புறம் நீரால் கழுவப்பட்ட பிறகு உட்கார்ந்தவருக்கு ஈர்வாய் வலம் பெற அந்த குருத்தை எந்த கத்தியினாலே எந்த பக்கத்துல அறிஞர்களோ அறிந்த அந்த அறிவாயை உட்கார்ந்தவருக்கு வலது பக்கம் பெறும்படியாக ஈர்வாய் வெட்டினவாய் தலையலை குருத்துன்னா ஒரே இடத்துல தான் அறிஞ்சிருக்கும் ரெண்டு இடத்துல அறிஞ்சா ஏடு அது தலையல இல்லை தலை இலையா இருந்ததுன்னா அந்த இலையில ஒரே இடத்துல அறிவோம் அப்போ அறிந்த இடம் இப்ப இந்த இலையில இதுதான் அறிந்த வாய் இது அறியப்படாது அதனால்தான் அவர் ஈர்வாய் இது வெட்டின இடம் இந்த ஈர்வாயாக வெட்டின இடத்தை வளம்பர இப்படி என் கைக்கு வலது பக்கம் மறுபடியாக போட்டார்கள் எப்படி மரபின் அந்த மரபு நாம் அதை பின்பற்ற விடலையே இதை போட்டு போட்டு என்ன ஆகும் சொல்றேங்கிறார் நமக்கு உத்தரவு இருக்கீங்களே மேல ஒரு இலை சுற்றி குறித்து வரும் அந்த மேல இருக்கிறேன் பாதி தூரம் வந்த உடனே அப்புறம் பிரியாது நடுவில் தண்டு வரும் அடுத்த குருத்து பாகம் வேறொருக்கும் திரியும் அப்படி முதல்ல பிரிஞ்சது கொஞ்சம் கெட்டியா இருக்கும் பிரிஞ்சு வருவதற்கு பாருங்க அது விளைவிளையர்னு மென்மையா இருக்கும் இப்ப ஈர்வாய வளம்பக்கம் வச்சு அந்த குருத்தை விரிச்சீர்களானால் முதல்ல விரிகிறது நாம் கீழே சாதம் வச்சு பெசை இடத்துல வரும் கரியல்லாம் வருமாறுற இடத்துக்கு இந்த மென்மையான இலை போயிடும் அப்போ இந்த குருத்து தவறாம நீங்க இலை போட்டா சாதம் பெசையிற இடம் கெட்டியா இருக்கணும் குருத்தி எல்லையா இருந்தா ஓடி பக்கத்தில் இருக்கிறது சாப்பிடறவங்களுக்கு ஆபத்தை உண்டு ஒண்ணிடும் அதுக்காக தான் என்ன பண்ணாங்க நல்ல கெட்டியா இருக்கு இதெல்லாம் அந்த காலத்து மனுஷன் யோஜனை பண்ணி இந்த குருத்தி இலை மேல வரணும் கொஞ்சம் கெட்டியான கீழே வரணும் இது சம்பிரதாயம் தவறக்கூடாதுன்னு இவ்வளவு அருமையா ஒரு வேலையை செய்து கொடுத்துருக்கிறாரு என்ன சொல்றது இது மரபு இதே மாதிரி சொன்னது போல இலையே இல்லாம பாத்திரங்களை வச்சு கூட சாப்பாடு போடுறது நடக்கும் அது சேரமான பெருமாள் நம்முடைய சுந்தரர் வீட்டுக்கு திருவாரூருக்கு வந்து பரவி நாச்சார் வீட்டுல சாப்பாடு அப்ப பரவீனாச்சார் வீட்டில் இலை சாப்பாடு பண்ணல பொன் கிண்ணம் பொன் பாத்திரங்களை வச்சு சாப்பாடு போடுற தாம்பாளம் சொல்றேன் அது கிடையாது என்று சொல்வது வெண்கல கிண்ணம் வெண்கல கிண்ணம் இருக்க கீழே பாதம் வச்சு இப்படி வளவா இருக்கும் பெருசா இருக்கும் அந்த வெண்கல கிண்ணத்துல இப்ப சாப்பிடுறோம் பழைய காலத்துல பொன்னால இருந்தது அதுக்கு சுத்தி சின்ன சின்ன கிண்ணம் கடிகல் சிதம்பரத்துக்கு போனா குடித்தளியல்னு ஒரு சபையில் உண்டு சிதம்பரத்துல குழித்தளியல் சொன்னா நடுவில் ஒரு குழியான ஒரு பெரிய பாத்திரத்துல அரிசி சோறு மட்டும் ஒரு பார் பக்கத்துல கிண்ணம் கிண்ணமா இருக்கிற பகுதியில கறி பதார்த்தங்கள் எல்லாம் வச்சு நிவேத்தியத்துக்கு வரும் அதுதான் குடித்தலியல் என்று சொல்கிற ஒரு நிவேத்தியம் அது பாத்திரத்தை வச்சு சாப்பாடு அப்போ சுந்தரவுக்கு சேரபானுக்கும் இவ்வளவு உயரத்துல ஒரு சான் உயரத்துல ஒரு பெரிய சின்ன மேஜை போட்டார் அந்த மேஜைக்கு பேரு பறிக்கால் பறிக்கால் என்ற ஒரு மேஜை மேல ஒரு துணி விரித்தார்கள் துணியை விரிச்சு இந்த பாத்திரத்தை வச்சு பரிமாறினார்கள் இன்னைக்கு பெரிய பெரிய மேனாட்டுக்காரர்கள் சாப்பாடு பண்ற போது துணியை விரிச்சி பந்தி பந்திரத்தை இருந்தது அந்த துணி விரிச்சி சாப்பாடு பண்றதுக்கு என்ன பேரு தெரியுமா பாவாடை சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாளுக்கு பாவாடை விரித்து அங்கே பாத்திரங்களை வைத்து சாப்பாடு போட்டார் எதுக்காக அந்த துணி விரித்தார்கள் நம்முடைய கிராமங்களுக்கு நாம் போறோம் நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு பூச பண்றோம் குலதீவ் கோவில் காலத்தான் கோயில் கிடையாது மரத்தடியில சாமி இருக்கான் இருக்கா எலை போட்டு சாமிக்கு நிமித்தம் பண்ணும் மண்ணு தெரியல இலை போட்டு நிமித்தம் பண்ணும்போது மண் உள்ள வந்துடுமே அதுக்காக நம்முடைய பெரியவர்கள் என்ன பண்ணாங்க ஒரு பெரிய துணியை விரிச்சு போட்டு அதுக்கு மேல இலையை போட்டு அப்புறம் சாதம் படைச்சு அந்த குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுங்க அப்ப துணி விரிச்சு சாப்பாடு போடுறது கீழ இருக்கிற மண் முதலாமல் இருக்க ஒரு பாதுகாப்புக்கு பெரியவர்கள் செய்தார் சாப்பாட்டுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது போட்டு சாப்பாடு போடணும் அதுக்கு பாவாடை பரவிய ஆடை பரவி விரிந்த துணியை விரிச்சு போடுற சாப்பாடுக்கு பாவாடை இதெல்லாம் சேர்க்கடார் சொல்ற அப்புறம் சாப்பிடற போது அரிசி சோறு அதுக்கு பிறகு காலையில் சொ வெள்ளயிர் தேன் நெய் தான் விட்டாரம் முறுக்கு அப்பம் வடை இதெல்லாம் சேர்க்கலார் அடியார்கள் சாப்பாடு போது போடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால அப்படி வருகிற போது சமையல் பண்ணுகிறதுல சேர்க்கலார் ரெண்டு விதமான கொள்கையை கொண்டு வந்து காட்டுறார் முதல்ல அரிசி சோறை சமைச்சு விட்டு அப்புறம் கறி முதலிய வேஞ்சனம் சமைக்கிறதா கறி சாம்பார் ரசம் எல்லாம் முதல்ல செஞ்சு விட்டு கடைசியில சோறை சமைக்கிறதா இது ஒவ்வொருத்தர் வீட்டுல ஒவ்வொரு விதமா இருக்கு ரெண்டு விதமான முறை இருக்கு காரைக்காமையார் வீட்டுல ஒரு விதம் இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு நான் ஒரு வீட்டுல போய் கேட்டேன் அந்த வீட்டு அம்மா சொன்னாங்க எங்க வீட்டுக்காரர் பசி தாங்க மாட்டார் திடீர்னு வீட்டுக்கு ஆபீஸ் பசிக்கு பசிக்கு தும்பார் அப்ப நான் சாதமாவது தயார் பண்ணா வச்சு ஏதோ ஒரு பொடியை போட்டு அப்புறம் மோரை ஊச்சி அவர் சாப்பாடு போட்டுருவேன் சாதம் வடிக்காம நான் சாம்பார் நெய் பாயசம் வடையெல்லாம் செஞ்சு அவர் பசிக்குதுன்னா சோறு போட முடியாதே அதனால்தான் நான் எப்போ முன்னாடி சாதத்தை அடிச்சுட்டு தான் மத்தது செய்கிறது இன்னொரு அம்மா போய் கேட்டேன் நீங்க எப்படின்னா நாங்க சாதம் பின்னாடிதான் சமைக்கிறது ஏன் எங்க வீட்டுக்காரரு சாதத்தை சுட சுட இருந்தாதான் சாப்பிடுவார் ஆடிப்பண்ணா சாப்பிட்டு முன்னாடியே சமைச்சு வச்சா பண்றதுக்குள்ள எல்லா வீட்டுகளும் சரி வராது ஆதரிக்கிறார் இருந்திருக்கிறார்கள் அதனால இந்த ரெண்டு விதமான முறைகளும் ஆதரிக்கிறார் முதல்ல சாதத்தை சமைச்சு விட்டு அப்புறம் கறி செய்தார்களே அது காரைக்கால்மையார் நடந்தது தெரியும் சிறு தொண்டர் கதை சொல்ற போது குழந்தையை கொண்டு வந்து நறுக்கி குழந்தையை பாகம் பாகமாக்கி அந்த கரியெல்லாம் சமைச்சு முடிச்சு விட்டு கடைசியில தான் சாதம் சமைத்து சாதம் தயாரான சுவாமியை சாப்பிட கூப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த இடத்துல சாதன் சமைக்கிறது கடைசி வருகிற ஒரு பக்வம் அவருடைய கதையில காட்டுறார் ஆகவே ரெண்டு விதமான ஒரு நெறிமுறைகள் காணப்படுவதை பார்க்கிறோம் அடியார்கள் சாப்பாடு வந்தவர்கள் உங்களுக்கு இனிப்பு பிடிக்குமா காப்பியில சக்கர போட்டுவீங்களா காப்பி குடிப்பீர்களா வேற ஒண்ணு குடிப்பார்களா கேட்டுக்கிட்டு கொடுக்கிற காலம் இந்த காலம் அந்த காலத்தில் கேட்கவே கூடாது நீர் பானகம் இருக்கு அந்த காலத்துல உங்களுக்கு என்னது வேண்டும் என்று கேட்டு கொடுக்கவில்லை கேளாமல் எல்லாம் தயார் பண்ணி வைத்து எது வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னார்கள் தவிர கேட்டுக் கொடுத்த பழக்கமே கிடையாது அப்படி அடியார்கள் சாப்பாடு போடும்போதுதான் ஆறு விதமான கறி சுவை ஆறு விதமான சுவையோடு கறி வச்சது காரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுவை பிடிக்கும் சாப்பாடு கொடுத்தும் பலன் இல்லை அப்ப ஆறு சுவையும் செஞ்சு விட்டா ரெண்டு சுவை அவர் சாப்பிட்டாலும் நாலு சுவை அவருக்கு வேண்டாதா தள்ளப்பட்டாலும் கூட கவலை இல்லை அவருக்கு வேண்டியதை செஞ்சுட்டோம் இன்னைக்கு அவருக்கு வேண்டிய சாப்பாடு நிச்சயமா கொடுத்துவிட்டு போன மன திருப்தி அவர்களுக்கு ஏற்படும் இதைத்தான் பழைய காலத்தவர்கள் கையாண்டார்கள் என்று சேக்கிடார் இப்படிப்பட்ட சம்பிரதாயங்கள் எல்லாம் நெடுக பல இடத்திலே பலவிதமான முறைகளை சொல்லி பழைய காலத்திலே ஒரு பெண் பருவம் எய்துகிறாள் அந்த பருவம் எய்துகிற போது எய்துவதற்கு முன்னெல்லாம் வீட்டை விட்டு வெளியில போய் எங்கேயுமே விளையாடலாம் பருவம் எய்துவிட்டால் வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது வீட்டிலே இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு விதித்திருந்தது இத பெரிய புராணத்திலே காரைக்காலமையார் புராணத்தில சொல்ற காரைக்காலமையார் எழுதினார் அவர் பருவம் எய்தினார் சொன்ன பூப்பை முதல் பூப்பை எழுதினார் என்றாலே பருவம் எய்தி விட்டான்னு போரும் இல்லையா ஆனா காரைக்காலமையாரை சொல்லும்போது வீட்டை விட்டு படிதாண்ட கூடாத ஒரு பருவத்தை வந்தடைந்தார் அப்படின்னா அந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயம் இருந்தது அதை அனுசரித்து வந்திருக்கிறார்கள் கேள்வி சரி அந்த பருவம் இருந்தது என்ற ஒரு சம்பிரதாயத்தை காட்டுறார் இது போல எத்தனையோ சம்பிரதாயங்கள் நிறைய இருக்கு அஞ்சு காலாய் அவர்களுக்கு அடுத்த இந்த நிலை இருக்கிறதுனால நான் விட்டு கொடுக்கிறேன்